ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பது அபோஹர் அலியுல்லாக அவர்கள் அறிவிக்கின்றார்கள் திராட்சைக்கு மதிப்பு என்ற பெயர் சூட்டாதீர்கள் ஏனெனில் மதிப்பு என்பது முஸ்லிமுக்காக கூடியதாகும் என்று நபிசல்லி அலுவலம் அவர்கள் கூறினார்கள் எட்டு இரண்டு எட்டு முஸ்லிம் இரண்டு மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு நிச்சயமாக மதிப்பு மிகு என்பது மோமினின் இதயமாகும் புகாரி முஸ்லிமில் மற்றொரு அறிவிப்பில் திராட்சையை மதிப்பு என்று கூறுகின்றனர் நிச்சயமாக மதிப்பு என்பது மோமினின் இதயமாகும் என்று உள்ளது